அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்தே சிமானுவேல் இன்ன சிந்தனின் தலைப்பு நம் நினைவுகள் என்கிற விஞ்ஞானி வெறி நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர் ஒரு உணவு மேசையில் தன் நண்பர்களிடம் சுகாதாரம் குறித்தும் தூய்மையாக இருப்பது குறித்தும் பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வைத்திருந்த திராட்சையை கையில் எடுத்து அதை அப்படியே சாப்பிடாமல் நீரில் எத்தனை முறை கழுவி சாப்பிடுவது என்று விளக்க முற்பட்டார் அவர் அருகில் குடிக்க வைக்கப்பட்டிருந்த தண்ணீரில் அதை முக்கி முக்கி எடுத்தார் ஒவ்வொரு முறை முக்கும் பொழுதும் என்னென்ன பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் அதில் ஈர்க்க வாய்ப்புண்டு என்பதை விளக்கினார் சிறிது நேரத்தில் அங்கிருந்த அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் தான் திராட்சையை கழுவிய தண்ணீரையே லூயி பாஸ்டர் ஒரு முறை குடித்துவிட்டிருந்தார் அவ்வளவு ஞாபக மறதி லூயி பாஸ்டருக்கு மறதி மன்னர்களாக நம்மிலும் பலர் இருக்கின்றோம் ஒன்றை எடுக்க சென்று இன்னொன்றை விட்டுவிட்டு வருவது மூக்கு கண்ணடியை அணிந்து கொண்டே அதை தேடுவது ஆகியவை அந்த வகையில் அடங்கும் மறதி ஏன் ஏற்படுகிறது என்பதை மனையியல் வல்லுநர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் உபகமின்மையால் சிதையும் நினைவுகள் ஒன்றை நினைவில் நிறுத்த முற்படும் பொழுது ஏற்படும் தொந்தரவுகள் ஒன்றை கவனிக்க உற்சாக மின்மையால் நினைவில் நிறுத்திக் கொள்வதில் எந்த பயனும் இல்லாததால் மறந்து விடுவது நான் எதையுமே மறக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்வில் ஞாபகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் மறதியும் முக்கியமாக இருக்கிறது சிந்திப்போம் நமது நினைவுகளை சற்று திரும்பி பார்ப்போம் நன்றி